ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாண்டிச்சேரியில் உள்ள ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தின் பொறுப்பை ஸ்ரீ அன்னையிடம் ஒப்படைத்துவிட்டு அரவிந்தர் இலை பாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஐக்கிய அமெரிக்க கடற்படை கப்பல் டராவா என்ற இடத்தில் மூழ்கடிக்கப்பட்டதில் ஆறுநூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஆண்டு ஜோசப் மொபுட்டு அவர்கள் காங்கோவின் குடியர்சு தலைவர் பதவியை ரத்தம் சிந்தா புரட்சி மூலம் கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாஷிங்டனில் பெரும் சூராவலி வீசிக்கொண்டிருந்த நாளில் கடத்தப்பட்ட விமானம் ஒன்றிலிருந்து டான் கூப்பர் என்பவர் இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர்களுடன் ஃபாராஷூட்டில் கீழே குதித்தார் ஆனால் வரோ இவர் கைப்பற்றிய பணமோ இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துருக்கியின் கிழக்கே நிலநடுக்கம் ஏற்பட்டதில் ஐயாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரவிவர்மாவின் யசோதையும் கிருஷ்ணனும் என்ற ஓவியம் டெல்லியில் ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது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 ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெரிமையா ஹொராக்ஸ் என்பவர் முதல் முதலாக வெள்ளிக்கோள் பூமிக்கும் இடையில் செல்வதை கண்ணுற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்திரனுக்கு சென்ற அப்பல்லோ பனிரெண்டு விண்கலம் மூன்று விண்வெளி வீரர்களுடன் பசிபிக் கடலில் பாதுகாப்பாக இறங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் 1784 எழுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு சாக்ரி அமெரிக்காவின் பன்னிரெண்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிருஷ்ண சைதன்யா மலையாள இலக்கியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ்ஏ மேத்யூ இலங்கை தமிழ் பன்னூல் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மான்டெக் சிங் அலுவாலியா இந்திய பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இயன் போத்தம் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அருந்ததி ராய் இந்தியம் ஆண்டு அனுரகுமாரி இலங்கை அரசியல் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆண்டு குரு குரு பகதூர் இந்திய ஆன்மீக துறவி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு லிட்டன் பிரபு ஆங்கிலேய கவிஞர்